தலைப்பு 13 ஆண் பெண் பருவம் ஆண் பிள்ளை பருவம் ஐந்து சைசவம் ஐந்து வரையில் வாலிபம் பதினைந்து வரையில் கௌமரவம் முப்பது வரையில் யௌவனம் நாற்பது வரையில் வார்த்திகம் நாற்பதுக்கு மேல் பெண் பிள்ளை பருவம் எட்டு பேதை ஏழு வரையில் பெதும்பை ஒன்பது வரையில் மங்கை பனிரெண்டு வரையில் மடந்தை பதினாறு வரையில் அறிவை 25 வரையில் தெரிவை 30 வரையில் பேரிளம்பெண் 40 வரையில் விருத்தை நாற்பதுக்கு மேல்